கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்க மகிழ்ச்சி எஃபம் பொன்னியின்சனன் நிகழ்ச்சியில வந்தியத்தேவனோட சேர்ந்து பயணிக்க போறோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க தஞ்சை நகருக்கு போய் சுந்தர சோழரை சந்திச்சு ஆதித்த கரிகாலருடைய ஓலைய கொடுக்க குதிரையில பயணிச்சுட்டு வந்த நம்ம வந்தியத்தேவன் வழியில எந்த தடையும் மறை கடம்பூருக்கு போயிடணும் இப்படியெல்லாம் மனசுல நினைச்சுட்டே பயணிச்சுட்டே இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வீர நாராயணபுர விண்ணகர கோயில நெருங்கினான் அன்றைக்கு ஆடி திருமஞ்சன திருவிழாவும் சேர்ந்திருந்ததுனால கோயில சுற்றி இருந்த மரத்தோப்புகள்ல பெரும்ன கூட்டம் சேர் இருந்தது அங்கே பல சுலைகளும் வாழைப்பழங்களும் கரும்பு பல வகை தின்பண்டங்களும் விற்கிறவங்க ஆங்காங்கே கடை வச்சிருந்தாங்க பெண்கள் தலையில சூடி கொள்ளக்கூடிய மலர்களும் தேவ பூஜைக்குரிய தாமரை மொட்டுகள் முதலியவற்றையும் சிலர் வித்துட்டு தேங்காய் இளநீர் அகில் சந்தனம் வெற்றிலை வெள்ளம் அவள் பொறி முதலியவற்றையும் நடந்துட்டு இருந்தது விஷக்கடிக்கு மந்திரிப்பவங்கன்னு இவங்களுக்கும் அங்கே குறைவில்லாம இருந்தது இதையெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்த வந்தியத்தேவன் ஒரு இடத்துல ஒரு பெரும் கூட்டம் நின்றுட்டு இருக்கிறதையும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து யாரோ சிலர் உரத்த குரல்ல என்ன விவாதம் வாக்குறதுக்குதிரைய நிறுத்திட்டு கீழே இறங்கினான் குதிரைய அங்கேயே நிற்கும்படி தட்டி கொடுத்து சமீச்சையால சொல்லிட்டு கூட்டத்தை பிளந்துட்டு உள்ளே போனான் அங்கே விவாதத்துல ஈடுபட்டு இருந்தவங்க மூன்றே பேர்தாங்கிறத பார்த்த வந்தியத்தேவனுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது ஆனால் விவாதத்தில் ஈடுபட்டவங்க மூன்றே பேர் தான்னாலும் கூட்டத்தில் இருந்தவங்க பலர் அப்பப்போ அவரவர்களுக்கு உகந்த வாதக்காரருடைய கட்சியை ஆதரிச்சு கோஷங்களை கிளப்பினாங்க அதனாலதான் அவ்வளவு சத்தம் எழுந்ததுங்கிறது வந்தியத்தேவனுக்கு புரிஞ்சிருச்சு பிறகு என்ன விவாதம் நடைபெறுதுன்னு கூர்ந்து கவனிச்சான் வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் சந்தனம் அணிந்து தலையில முன்குடுமி வச்சிருந்த வைஷ்ணவ பக்த சிகாமணி கையில அவர் ஒரு குறுந்தடியும் வச்சிருந்தாரு கட்டையாயும் குட்டையாயும் வைரம் பாய்ந்த திரு மேனியோடும் விளங்கினாரு இன்னொருத்தர் தன்னுடைய மேனியெல்லாம் பட்டை பட்டையா திருநீர் அணிஞ்சிருந்த சிவபக்தர் மூன்றாவது மனிதர் காவி வஸ்திரம் தரிச்சிருந்தாரு அவர் வைஷ்ணவரும் பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா முடியும் அடியும் காணாமல் இருவருமே வந்து சிவபெருமானுடைய பாதங்கள்ல சரணாகதி அடைந்தார்களா இல்லையா அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வம் ஆவார் அப்படின்னு கேட்டாரு இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி தன்னுடைய கைத்தடிய ஆட்டிக்கிட்டே சரிதான் காணும் வீரசைவ பாத துளி பட்டரே நிறுத்தும் உம் பேச்சை இலங்கை அரசனாகிய தசகண்ட ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடு பொடியாகி போகவில்லையா அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வம் ஆவார் கேட்டாரு இந்த சமயத்தில் காவி வஸ்திரம் அணிந்த அத்வைத்த சந்யாசி தலையிட்டு நீங்க ரெண்டு பேருமே எதுக்காக வீணா வாதம் செய்யறீங்க சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமானு எத்தனை நேரம் நீங்க வாதித்தாலும் விவகாரம் தீராது இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரையில்தான் சிவன் விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள் பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது ஞானத்துக்கு மேலே ஞாசம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நிலையை அடைந்துவிட்டால் இல்லை விஷ்ணுவும் ஜகத் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியார் பிரம்ம சூத்திர பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அப்படின்னு ஆரம்பிச்சாரு இந்த சமயத்துல ஆழ்வார்கடைய நம்பி குறுக்கிட்டு சரிதான் காணும் நிறுத்தும் உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபநிஷதங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்ம சூத்திரங்களுக்கும் பாஷ்யம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே அப்படின்னு மூணு வாட்டி சொன்னாரு உம்மை போன்ற மௌடிகர்களை பார்த்துதான் மூடமதேன்னு சங்கராச்சாரியார் சொன்னாரு அப்படின்னு சொன்னதுமே அந்த கூட்டத்துல ஆஹாக்காரமும் பரிகாச சிரிப்பும் கரகோஷமும் எழுந்தது ஆனா சன்னியாசி சும்மா இருக்கல்கு நீ சொன்னது என்னுடைய மூடமதியினாலதானே அப்படின்னு சொன்னாரு ஓய் சுவாமிகளே என் கையில வைத்திருப்பது வெறுந்தடி அல்ல வேண்டிய சமயத்தில் உன்னுடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையதும் காணும் அப்படின்னு சொல்லிட்டே ஆழ்வார்கடியான் கையில இருந்த குறுந்தடிய ஓங்கினான் அதை பார்த்த அவன் கட்சியார் ஓஹோன்னு ஆர்ப்பரிச்சாங்க அப்போ அத்வைத்த சுவாமிகள் அப்பனே நிறுத்திக்கொள் தடி உன்னுடைய கையிலேயே இருக்கட்டும் அப்படியே நீ உன் கைத்தடியால என்னை அடிச்சாலும் கூட அதுக்காக நான் கோபப்பட மாட்டேன் உன்னோடு சண்டைக்கு வரவும் மாட்டேன் அடிப்பதும் பிரம்மம் அடிப்படுவதும் பிரம்மம் என்னை நீ அடித்தால் உன்னை அடித்துக் கொள்கிறவனாவாய் சொல்றாரு ஆழ்வார்கடிய நம்பி இதோ எல்லோரும் பாருங்கள் பிரம்மத்தை பரபிரம்மம் திருச்சாத்து சாத்த போகிறது என்னை நானே தடி கொண்டு தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடியை சுழற்றிட்டு சுவாமிகளை அடிக்கிறதுக்காக நெருங்கினான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வல்லவரையனுக்கு ஒரு கணம் அந்த முன்குடுமி நம்பியுடைய கைத்தடியை வழிமறிச்சு பிடுங்கிக்கிட்டு அவன் அந்த தடியினால நாலு திருச்சாத்து சாத்தலாமான்னு தோணிச்சு ஆனால் திடீர்னு அந்த சுவாமியார காணும் கூட்ட புகுந்து அவர் மறைஞ்சிட்டாரு அதை பார்த்துட்டு இருந்த வைஷ்ணவ கோஷ்டியார் மேலும் ஆர்ப்பரிச்சாங்க வாதம் செய்ய விரும்புகிறீரா அல்லது சுவாமியாரை போல் நீரும் ஓட்டம் எடுக்கிறீரான்னு கேட்டான் நானா ஒரு நாளும் நான் அந்த வாய் வேதாந்தியைப் போல் ஓட்டம் எடுக்க மாட்டேன் என்னையும் உம்முடைய கண்ணன் என்று நினைத்தீரோ கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டு மத்தால் அடிப்பட்டவன் தானே உம்முடைய கண்ணன் அப்படின்னு பாத துளிப்பட்டர் சொல்றதுக்குள்ள ஆழ்வார்க்கடியான் நம்பி குறுக்கிட்டான் ஏன் காணும் உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிபட்டதை மறந்து விட்டீரோ அப்படின்னு கேட்டுட்டே கைத்தடிய வீசிட்டு வீரசைவர் அருகில நெருங்கினாரு ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன் வீரசைவராகிய பாத துளிப்பட்டரோ ரொம்ப மெலிஞ்சு போனவரு இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போடுற நேரத்துல சுத்தி இருந்தவங்க எல்லோருமே உற்சாகப்படுத்தி கை கலக்க ஆரம்பிச்சாங்க இந்த மூட சண்டையை எப்படியாவது நிறுத்தணுங்கிற எண்ணம் வந்தியத்தேவன் மனசுல உண்டாயிற்று இந்த சண்டையில புகுந்து நம்ம கதாநாயகன் வந்தியத்தேவன் என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா இதே ஆவலோட காத்திருங்க அடுத்த பொன்னியின் செல்வன் நிகழ்ச்சியில நாம மீண்டும் வந்தியத்தேவனோட சேர்ந்து பயணிக்கலாம் வரலாறு என்பது முடிந்த அத்தியாயம் அல்ல நமது பழம் பெருமைகள் இன்றைய சாதனைகள் நாலைய சரித்திரங்கள் தமிழர் சரித்திரம் சொல்லும் வரலாறு தமிழர் பெருமையை நிதம் பாடு தமிழர் மேன்மையை நிதம் நாடு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சிநேகி வாசகி தென்றல்